நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலைமையிலு நம்ம ரெகுலராக சட்னி செய்கிறோம் இல்லையா உடச்சக்கல்ல தேங்காய் சட்னி அதை வந்து செய்கிறதுக்கு பதிலாக அந்த உடச்சக்கல்ல தேங்காய் போட்டுட்டு அது கூட பன்னீர் ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கலந்துட்டு பச்சை மிளகாவுக்கு பதிலாக மிளகு ஒரு இஞ்சி துண்டு உப்பு கலந்து இதை வந்து சட்னியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக அது மட்டும் இல்லை இதை நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது இரத்த கொதிப்பை சமன் செய்யக்கூடியது நம்ம வந்து ஏதாவது மனக்கவலையால் உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை போக்கக்கூடியது வாய்ப்புண் வயிற்றுப்புண் வயிற்றுரிச்சல் வயிறு உபாதை இதெல்லாமே போகக்கூடியது ஒரே தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்